ஓம் நமோதிசம்பிராயக்கூஷ ரிஷிபியோ மஹோ நமோ குருபோவரோக்கிப் சன இஷ்யத்தை யுக்தி தரிசனாத் நிமித்திமித்தம் இஷ்யத்தை பூதர்சனாத் கௌடபாதாச்சாரியர் பௌத்த மதத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி அவர்களும் இந்த ஜகத்தினுடைய தன்மை வாழ்க்கையினுடைய தன்மையை ஆராய்ச்சி செய்வதால் அவர்களுடைய வாதங்களை எடுத்துக்கொண்டு வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள வி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களும் மெய்ப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மெய்ப்பொருள் ஆராய்ச்சியை நாம் மதிக்கிறோம் போற்றுகிறோம் சொல்லப்போனால் வேத பூர்வத்திலிருந்து வேதாந்தத்திலே கவனம் செலுத்துவதற்கு தூண்டியவர்களே பௌத்தர்கள்தான் அது மறுக்க முடியாது ஆனால் அவர்கள் வேதாந்த பிரமாணத்தை வேதப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாததால் பல விஷயங்களை வேதாந்தத்தை பற்றி அவர்கள் பேசவில்லை ஆனால் அவர்களுக்கும் இதனுடைய தாக்கம் இருக்கும் என்பதை நன்றாக நாம் புரிந்து முடியும் அந்த காலத்தில் இந்த தத்துவ விசாரங்கிறது எல்லாருக்கும் இருந்த ஒன்றாக இருந்திருக்கிறது இந்த காலத்தில் வந்து அன்ன விசாரம் அதுவே விசாரம் அந்த காலத்தில் விசாரம் என்னென்னா சத்தியம் எது எது வாஸ்தவமான வஸ்துங்கிற அந்த மெய்ப்பொருள் ஆராய்ச்சி இந்தியா முழுவதும் பரவலாக இருந்திருக்கிறது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் து நம்ம கூட இன்னைக்கு படிக்கிறதுலாம் அதனால தான் இல்லாட்டி நமக்கு அந்த அந்த ஒரு ஈடுபாடு இப்படி என்ன ஒரு வாழ்க்கை முறையோடு இருக்க முடியாது என்ன கருத்தை சொல்லுகிறார்கள் கௌடபாதாச்சாரியர் சொல்ல ஆரம்பித்தார் இந்த ஆத்ம சைத்தன்ய்தம் சைத்தன்யங்கிற விஷயத்தை அப்புறம் என்ன பேசுகிறோம் ஆக அறிவுக்கு வேறாக அறிவை உண்டு பண்ணுகிற ஒரு பொருள் புறத்தே இருக்கிறது என்பது சௌத்ராந்திக்க வைபாஷிக மதக்காரர்களின் கூற்று இவர்கள் பாஷ்யார்த்தவாதிகள்னு பொதுவாக வச்சுப்போம் பாஷ்யார்த்த பிரத்யவாதி பாஷ்யார்த்த அனுமானவாதிங்கிறது விட்டுடுவோம் பாஷ்யார்த்த பிரத்யக் பாஷ்யார்த்தவாதிகள் இன்னொன்று ஹீனயானம் இவர்கள் புறத்தே பொருள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் உள்ளத்திலே பலவிதமான வேற்றுமை அறிவு இருக்கிறது இந்த வேற்றுமை அறிவுக்கெல்லாம் காரணம் புறத்தே இருக்கிற வேறு பொருள்கள் வேற்றுமை பொருள்கள் எனவே புறத்தே பொருள் இருக்கிறது அறிவே பொருளாகாது பொருளே அறிவாக அறிவே பொருளாகாது பொருளே அறிவாகாது என்கின்ற அடிப்படையிலே அறிவுக்கு பொருளை சொல்கிறார்கள் ஆத்மெத்திர்த்து அஸ்தித்வாதின ஆத்மாவுக்கு வேறாக ஒரு பொருள் இருக்கிறது அத்வைத்த வேதாந்த சித்தாந்தம் என்ன யனத்திரவாரிய பிரச்ச உபமாக சிவ அதுவை ஏம் ஓங்காரி மாண்டூக்கியத்துடைய கடசீ மந்திரம் அதன் அடிப்படையில் தான் கௌடபாதாச்சாரியர் சிந்தித்து கொண்டிருக்கிறார் சத்காரியவாத நிராகரணம் பண்ணியாச்சு ஹேதுபலவாத நிராகரணம் பண்ணியாச்சு அதில் எல்லாம் ஜகத்காரணத்தை வச்சு தான் பேசு சத்காரண நிராசகா சத்காரியவாத நிராசகா சத்காரணம் இல்லை சத்காரியவாத நிராசம் பண்ணிட்டோம் கர்மசரீரவாத கர்மசரீர காரணவாத நிராசம் பண்ணிட்டோம் இப்போ பாஹ்யார்த்தவாத நிராசம் பண்றோம் புறப்பொருள் இல்லைங்கிறத நிரூபிக்கிறோம் காலையில் என்ன பார்த்தோம் புறப்பொருள் இல்லைங்கிறதுக்கு என்னெல்லாம் பார்த்தோம் கனவு உதாகரணம் கனவுல புறப்பொருள் இருப்பது ஒரு தோற்றமே கனவு எப்படியோ அப்படியே நனவும் இதில் அத்வைத்த பிரகரணத்திலும் வைத்தச்ச பிரகரணத்திலும் பலமுறை பார்க்கப்பட்ட விஷயம் திரும்ப பார்க்க வேண்டாம் உங்களுக்கு அப்படி பார்க்கணும்னா திரும்ப உங்க நோட்ஸை பாருங்க கேசட்டை கேளுங்க சீடியோ கேசட்டோ ஐபோலோ ஏதோ உன்னை பாட்டு கேட்டுங்கோ திரும்பவும் நான் அதுக்கு போனேன்னா பழைய கிளாஸே ஆரம்பிச்சேன் சொப்ரதிஷ்டாந்தத்தை வச்சுக்கொண்டு பாஹ்யார்த்தம் இல்லை தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரம் முதல் ஸ்தோத்ரம் நம்ம சொல்றது என்ன பகிரிவ உத்ரையா தர்பணி தர்ப்பண திருஷ்யமான நகரீ துல்லியம் உத் இவ இந்த வாக்கியங்கள் எல்லாம் மறக்கக்கூடாது அப்புறம் என்ன சொன்னோம் நகை தங்கம் உதாரணத்தை சொன்னோம் தங்கத்துக்கு வேறாக நகைன்னு ஒரு பொருள் இல்லை தங்கம் தான் இருக்கிறது நகைங்கிறது ஒரு சொல் அவ்வளவுதான் அந்த சொல்லுக்கு பொருள் கிடையாது இந்த வேர்டு தான் கம்ப்யூட்டர்ல வேர்ல் போய் பாருங்கிறது வேற அது வேற இங்க வந்து WORLD YOU REMOVE வேர்ல்ட் ONLY WORLD THERE IS NO SUBSTANCE நோ சபான்ஸ் அப்படின்னு உண்மையிலேயே அங்க சப்டே கிடையாது வாசாரம் பணம் விகாரோ நாம தேயம் மிருத்திக்கேத்தேவ சாந்தோக்கியத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை மறக்கக்கூடாது எல்லா நாமதேயம் வெறும் சப்தமாத்திரம் நது அர்த்த கேவலஷ பிரபஞ்சாங்கிறது கேவலஷ் பிரம்ம வர்த்ததே பிரபஞ்சசிரமணி அத்தியஸ்தா எப்படின்னா கடக குண்டல சப்தவது அப்படி போட்டு கடக குண்டலம்னா என்ன தங்கத்தில் கடக குண்டல சப்தம் எப்படி உண்மை இல்லையோ அப்படி பிரபஞ்ச சப்தத்துக்கு சத்தா கிடையாது பிரபஞ்ச சப்தத்துக்கு சத்தா இல்லை பிரம்மசப்தத்துக்குத்தான் சத்தா இருக்கு எப்படி ஸ்வர்ணசப்தத்துக்கு மாத்திரம் சப்தா இருக்கோ எப்படி சத்தா இல்லை புரிய தமிழ் தமிழா இதுவும் புரியும் பரம்பொருள் என்கின்ற சொல்லுக்கு மட்டுமே இருப்பு இருக்கிறது உலகம் என்கின்ற சொல்லுக்கு இருப்பு இல்லை அதுதான் சத்தான்னா என்ன அர்த்தம் இருப்பு அதுக்கு இந்த உதாரணம் பார்த்துட்டோம் சொப்ன உதாரணம் பார்த்துட்டோம் குடத்துக்கு அந்நிய கண்ணிய மண் மண்ணுக்கு அந்நியமாக குடம் இல்லை ஜாக்ரத் புருஷனுக்கு அந்நியமாக சொப்ன பிரபஞ்சம் இல்லை ஜாகிரத் புருஷனுக்கு வேறாக ஜாக்ரத் பிரபஞ்சம் இல்லை சைதன்யத்துக்கு வேறாக ஜாக்ரத் புருஷன் இல்லை எப்படி வேணாலும் போட்டு புரிஞ்சுட்டா சரி அப்புறம் வெங்காயம் வெங்காயம் எதுக்கு சொன்னேன்னா அந்த நூலோட இதில் போச்சுன்னா அது கடைசியில் அணு அணுவா போய் கடைசியில் இதில் போய் தேயினா சென்று சென்று அணுவாய் தேய்ந்து வருமானிக்கவாச்சு சென்று சென்று அணுவாய் தேய்ந்து அப்படி அது வந்து கடைசியில் பார்த்தா என்னது எதில் முடியும் அது கடைசியில் அதுவும் அர்த்தம் இல்லவே இல்லை அந்த நிலையில அதுக்கு பேர் வச்சிருக்கோம் சத்காரியவாதத்திலே இதை பற்றி யோசிச்சிருக்கலாம் நிச்சயமாக சொல்கிறேன் இப்போ ஜலம்னு ஒன்று இருக்குது அந்த ஜலம் வந்து கட்டியாக இருந்தால் என்னவா இருக்குது பனி கட்டிங்கிறோம் அது ஒரு நிலை அதுவே வந்து என்னாச்சுன்னா ஜலமாக அதுவே வந்து கொதிச்சதுன்னா ஆவியாக போயிடலாம் அப்போ ஆவி நிலை வேறு ஆவி நிலை அப்புறம் என்னது தண்ணீர் நிலை அப்புறம் கட்டி நிலை ஆனால் பொருள் எத்தனைண்ணா ஆனால் இந்த மாதிரி நிலையெல்லாம் உண்மையானா உண்மை இல்லைங்கிறத இப்போ படிக்கிறோம் நமக்கு வந்து எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பலவிதமான உணர்ச்சிகள் உண்மைன்னு நினைக்கிறோம் அனுபவங்கள் உண்மைன்னு சொல்ல அனுபவிச்சுட்டே அனுபவம் இல்லைங்கிறீங்களேண்ணா அனுபவிச்சுக்கிட்டு அனுபவம் எல்லாம் உண்மையாயிடுமா அதான் நம்ம கேள்வி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அனுபவம் உண்மை ஆயிடுமா அப்படின்னு நான் சொல்லலை கௌட பாதாச்சாரியர் கேட்குறார் அனுபவம் உண்மை ஆயிடுமா சுவாமி நான் நல்ல துக்கப்பட்டு இருக்கேனே அப்படின்னா நீ துக்கப்படுறதுனால துக்கம் இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு என்ன சொல்றது இப்போ எனக்கு துக்கம் கூடி எடுத்துன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு துக் வேதாந்தம் படித்ததுக்கு பிறகு துக்கமும் தெரியும் இந்த துக்கம் உண்மை இல்லைங்கிறதும் தெரியும் அதுதான் வேதாந்தம் படிக்காதவங்களுக்கும் வேதாந்தம் படித்தவனுக்கும் வித்தியாசம் வேதாந்தம் படித்தவனுக்கும் துக்கம் வருமா வராதா நல்லாவே வரும் அப்போ தான் ஞானத்தை உரசி பார்க்க முடியும் நம்ம ஞானத்தை உரசி பார்க்கறதுக்கே துக்கம் வேணும் வேணும் அதே மாதிரி சுகம் வருமா வராதுன்னா சுகமும் வரும் துக்கமும் வரத்தான் வேணும் அதனால் பிரார்த்தத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் தானே ஞானமும் இருக்கணும் துக்க சுகதுக்க அனுபவமும் இருக்கணும் இருந்தால் தான் ஞானத்துக்கு பெருமை இல்லாடி இதை விழுந்து விழுந்து படிக்கிறது என்ன பிரயோஜனம் எல்லாம் இருக்குது சுவாமி ஒன்றும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது இல்லை அதை பற்றி இல்லை ஆனால் இதெல்லாம் இல்லைங்கிற அறிவும் இருக்குது இரு துக்கம் இருக்குங்கிறதும் தெரிஞ்சுக்கிறேன் அந்த துக்கம் உண்மை இல்லைங்கிறதும் தெரிஞ்சுட்டு இருக்கேன் அந்த துக்கம் உண்மை இல்லைங்கிறது தான் பலமா இருக்குன்னு தெரிஞ்சுக்க வைக்கிறாரு அவ்வளவுதான் நம்ம என்ன பண்றோம்னா துக்கம் இல்லைன்னு அப்பப்ப நினைக்கிறேன்னா அப்பப்ப நினைச்சேன்னா வேதாந்தம் வேலை செய்கிறேன்னு அர்த்தம் எப்பவும் நினைச்சியான துக்கத்துக்கு மதிப்பே இருக்க அது அழுத்தம் அழுத ஆழப்படுத்துற கௌடபாதாச்சாரியார் இந்த உலக எண்ணங்களின் உண்மையின்மையை ஆழப்படுத்துகிறார் அந்த எண்ணத்தை நமக்கு ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் ஆழப்படுத்திகிட்டே போற நம்ம வந்து நம்முடைய புத்திக்கு ரொம்ப பலம் வந்துடும் நம்முடைய புத்திக்கு பலத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது கௌடபாதாச்சாரியாருடைய இந்த வாக்கியங்கள் ஆகவே இதெல்லாம் பார்த்துட்டோம் சொப்னம் குடம் மண் உதாகரணம் வெங்காயம் சும்மா சொன்னேன் ஏன் வச்சு வெங்காயம் சொன்னதுனால் தப்பு இல்லை வெங்காயம் போல ஒரு பொருளையும் பார்த்தீங்கன்னா மூலத்தை கண்டுபிடிக்க போனீங்கன்னா கடைசியில் ஒன்றுமே இருக்காது ஆகையினால் இருக்கிறதுங்கிறது ஒரு தோற்றம் அசத்தே சத்த அபாவத்தை அனையோ உபயோ அந்த தரிசி திருஷ்டி கீதாயு பகவான் சொல்லியிருக்காரு கீதையில் பதினாறாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் அதையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ நாம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன பார்த்துட்டோம் இப்போ இதிலையும் சில இதெல்லாம் நான் சொல்லி முடிக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டோம் நாம் சங்கராச்சாரியார் வந்து இந்த ரெண்டாவது லைனில் சொல்கிறார் முதல்ல என்னென்னா யுக்தி தரிசனாதன்னா பிரத்யக்ஷ அனுமானாபியாம் பிரத்யத்தை பார்த்தாலும் அனுமானத்தை பார்த்தாலும் விஷயம் இல்லாமல் ஞானம் இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றம் உள்ளே எத்தனையோ அனுபவம் இருக்குது எத்தனையோ அறிவு இருக்குது வார்த்தையை சொல்கிறேன் அனுபவம் அறிவு எல்லாம் ஒன்று தான் நாலெட் காக்னிஷன் அப்புறம் என்னது நாலெட்ஜ் காக்னிஷன் போகும் நாலெட்ஜுன்னு சொல்லலாம் காரம்பு இன்னொரு சொல்ல கூட சொன்னேன் மறந்து விழுத்து எக்ஸ்பீரியன்ஸ் அதான் நாலெட்ஜுன்னு சொல்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் காக்னிஷன்னு சொல்லலாம் இதெல்லாம் என்னென்னா இதுக்கு வேறாக இருக்குங்கிற மாதிரி என்ன இருக்குது நமக்கு அதாவது புறத்தில் இருக்குது இதுக்கு விஷயம் இருக்குது உள்ளெல்லாம் இருக்கிறது என்னென்னா பிரத்யங்கள் பிரத்யம்னா என்ன கட பிரத்தியா பட்டப்பிரத்யா விரக்ஷப் பிரத்யா அப்படின்னா என்ன அர்த்தம் விரத்தி ஞானத்தை தான் அப்படி சொல்லணும் பிரத்யம்னு சாஸ்திரத்தில் டெக்னிக்கலாக சொல்கிறாங்க பிரத்யம் பிரத்யம் வந்து பிரத்ய விஷய சம்பந்தகா பொருக்கும் தொடர்பு இருக்கிறது தொடர்பு எப்ப இருக்கும் தொடர்புங்கிற வார்த்தைக்கே வேலை இல்லையே ரெண்டும் ஒன்னா இருந்தா அது ஐக்கியம் அல்லவோ ஆகினால இது கரஸ்பாண்டி ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு விஷயத்துக்கும் விஷயக்கும் சம்பந்த இருக்குங்க ஆகையினால கத்திகண்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஆனா இது வந்து நம்ம யாரோட சேர்ந்திருக்கோம் யோகாச்சாரரோட சேர்ந்திருக்கோம் அவர் என்ன சொல்றார் விஜயான அர்த்த அபாவவாதி விஜானத்துக்கு வேறாக கிடையாதுங்கிற இன்னொருத்தர் என்ன சொல்ற சூன்யம் அதாவது அறிபவனும் இல்லை அறியப்படுபவனும் இல்லை சர்வம்யம் ஜகத் மித்யா எனது ஜகத்த அறியிறவனும் மிச்சியா ஞானம் மிச்சியா நம்மளும் சொல்லுவோம் நம்ம சொல்ற விதம் வேற அவங்க சொல்ற விதம் வேறு ஞாத்ரான ஞேயம் சத்தியமாக மிச்சையா நம்ம மதத்திலையும் நம்ம மதத்திலையும் மிச்சதான் நம்ம மதத்திலையும் மிச்சதான் ஆனால் நம்ம சொல்ற ஜானம் வேற நம்ம சொல்கிற அந்த ஜானம் இவங்களுக்கு அந்த சைதன்யமே கிடையாது ஆனால் இந்த யோகாச்சாரவாதிகள் இருக்கிறார்கள் இவர்கள் வந்து ஒரே ஒரு கொள்கையை கொஞ்சம் விட்டாங்கன்னா இவங்களை அத்வைத்தியாக மாறிடுவாங்க நாம அவங்க கொள்கைக்கு போனாஸ்தான் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் நமக்கு வேதாந்தோம் அவங்க அதையே வேதாந்த பிரமாணமே இல்லாமல் அவர்கள் பேசுகிறார் இந்த கருத்தை என்ன பேசணும் அந்த கருத்தை யோகாச்சார மதத்தோட சேர்ந்து விட்டோம் நம்ம யோகாச்சார மதத்தினர் எப்படி சௌத்ராந்திகர்களுடைய கருத்தையும் வைபாஷிகர்களுடைய கருத்தையும் எதிர்க்கிறார்கள் எப்படி நியாயப்படுத்தி எதிர்க்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கோம் நாம இப்ப இது வந்து அது வாஸ்தவன் அப்படி தெரியறது உனக்கு ஆனா பரமார்த்த தரிசனப்படி பார்த்தா பூத தரிசனம்னா என்ன யசார்த்த தரிசனம் சொன்னேன் இல்லையா காலையில தவதி தரக்கம் எதாரம் எதாரூத்தம் இல்லத்தில் எந்த பிரே அனம் இஷ்டத்தை நிமித்தையுடைய பிரஜாப்திக்கு அனிமித்தம் உணரப்படுகிறது தெரிந்து கொள்ளப்படுகிறது புரிந்து கொள்ளப்படுகிறது உணர்த்தப்படுகிறது விஷயத்தை உணர்த்தப்படுகிறது அப்படி தோன்றுகிறது அர்த்தம் சங்கராச்சாரியர் இன்னொரு மீனிங் சொல்றார் இதுலேயே பாருங்கள் இதில் ஒரு வார்த்தை இருக்கு இப்படியே ஒரு ஒரு பொருளை ஆராய்ச்சி பண்ணினோமானா அப்புறம் வந்து என்னது ஆபரணம் கடக குண்டலம் இதெல்லாம் என்னென்னா வெறும் நாமம் தானே வெறும் பேர் தானே இந்த பேரை ஒடுக்கிட்டாங்க என்ன இருக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்றார் ஆ சப்த பிரத்ய நிரோதா சப்த பிரத்ய நிரோதாதுங்கிறார் இப்போ கட சப்தம் இருக்கு கட சப்தம் இருக்கு கடக சப்தம் இருக்கு வளையல் அப்படிங்கிற சப்தம் இருக்கு அந்த சப்தத்துக்கு அர்த்தம் இல்லேன்னு புரிஞ்சுகிட்டோம் அங்க பொருள் இருக்கோ தங்கம் இருக்கா வளையல் இருக்கா தங்கம் இருக்கு அது மாதிரி சொல்ற இந்த ஒரு விஷயத்துல ஒரு சப்த பிரத்தேயத்தை நிரோதம் பண்ண முடியறது இல்லையா நமக்கு கட்டஹா நாஸ்தி வந்து குடத்தை தொடரபோது மண்ண தொடனா குடத்தை தொடரேனா மண்ணத்தான் தொடரே எப்படி மண்ணத்தான் நான் ஸ்பரிசிக்கிறேனோ நான் குடத்தை ஸ்பரிசிக்கலையோ குடத்தை ஸ்பரிசிக்க முடியாதோ குடம் இல்லவே இல்லையோ குடம் என்ற சொல்லுக்கு பொருளே இல்லை அதே மாதிரி சொல்றார் ஏவம் இந்த ஒரு சப்த பிரத்தேயத்தை நிரோதம் பண்ணிட்டோம் நிரோதம்னா அந்த சப்தத்துக்கு அர்த்தம் கிடையாது கேவல சப்தா ந அர்த்த பதம் ந அர்த்தம் வரும் பதம்தான் இருக்கு அங்க பதார்த்தமே இல்லை புரிஞ்சு கொடுத்து சொல்றார் ஒருபான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஒரு பதத்தை நிரோதம் பண்ற மாதிரி சர்வ சப்த நிரோதம் பண்ணினா என்ன ஆகும் சர்வம் நாஸ்தி புரிய ஆரோனா சத்யோ விஜயான மாற்றம் அவசிஷத்தையும் நிறோதம் பண்ணியுட்டா விஜயான மாற்ற விஜயம்னா என்ன சைதன்யமே அவசிஷே சைதன்யம் அவசிஷது அப்படி சொல்ற இது இது ஒரு வார்த்தை அது என்னென்ன அர்த்தம்னா எல்லாம் நம்ம நிரோதம் பண்ணிட்டோம் விஷய நிரோத விஷய நிரோதம் பாஹ்யார்த்த நிரோதா பாஹ்யார்த்தம் முழுக்க என்ன வெறும் சப்த மாத்திரம் வாக்கியா சப்தி அப்ப என்ன எல்லா சப்தம் இல்லைன்னா விஷயம் எங்க இருக்க போறது பதம் இல்லைன்னா இல்லை பதம் இருக்கு கடகான்னு ஒரு இருக்கோ பதார்த்தம் இல்லன்னா பதத்துக்கு மதிப்புண்டோ போ எல்ல ஒரு பதத்தினுடைய ஆழத்துக்கு போனோம் ஒண்ணுமே கடைசியில் சென்று சென்று அணுவாய் தேந்து கடைசியில் வெங்காயம் ஒண்ணுமே இல்லாம போறது ஆஹ் அர்த்தமே இல்லவே இல்லை பாஹ்யார்த்த நிரோதா பாஹியார்த்த நிரோதா பாஹ்யார்த்த அபாவா பாஹ்ய அபாவதுல சொல்றோமா இல்லாஜிக்கலா சொல்றோமா தர்க்க பூர்வமா சொல்றோமா தர்க்கம் இல்லாமல் சொல்றோமா முழுக்க முழுக்க தர்க்கத்தை புரியலன்னா தூக்கம் சொன்னார் ஆ சப்திமித்தம் உபலபாமகே இத்தர்த்தம் ந உபலபாமக நிமித்தம்னா என்ன அர்த்தம் விஷயம் அர்த்தம் ஞான வத்திரிக விஷயம்னா உபலபாமகே ஞானத்துக்கு வேறாக விஷயம் ஒன்றும் இல்லை இல்லை இல்லை அப்படி சொல்லிட்டு இன்னொரு விகல்பம் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில் நிமித்தி துவம் தரிசன அதில் அவர் என்ன பண்ணிவிட்டார் இன்னொரு அர்த்தம் எடுத்து ஒரு அவகிரத்தை போட்டுட்டார் போட்டு அப்படிதானே வரும் அபூதர்சன அப்படின்னு ஒரு அர்த்தம் போட்டு சங்கராச்சாரியர் முதல்ல இதுவரைக்கும் போட்ட மீனிங் என்னது பூததர்சனா பூததர்சனாத்னா என்ன அர்த்தம் யதார்த்த தரிசனாத் பரமார்த்த தரிசனாதனு சொன்னார் அனிமித்தம் நிமித்த பிரஜப்தே ந இஷ்டத்தை அனிமித்தம் இஷ்டத்தைனா அபூத அபுகுதர் என்ன அர்த்தம் இல்லாததினால் அப்படிங்க இல்லாததினால் இல்லை என்று தெரிந்து கொள்ளப்பட்டது இல்லாததினால என்ன நிமித்தமே இல்லைங்கிறது தெரிஞ்சுகிட்டதுனால நிமித்தமே இல்லை இரண்டாவது மீனிங்கா சொல்றாரு அதுக்கு உதாரணம் என்னன்னா ரஜ் சர்ப்பம் இல்லாத சர்ப்பத்தை நீ அதுல பாக்கிற ஆக இல்லாத பாக்கிய நீ அதுல கற்பிக்கிற பாஹ்யார்த்தத்தை சைதன்யத்தில் நீ கற்பிக்கிறாய் ரஜுவில் சர்ப்பத்தை போல இல்லாத பாம்பை இருக்கின்ற கயிற்றில் இல்லாத பாம்பை கற்பிப்பது போல இருக்கின்ற சைதன்யத்தில் விஜயானத்தில் இல்லாத பாஹியார்த்தத்தை நீ கற்பிக்கிறாய் பாஹ்யார்த்தம்னா என்ன பிரபஞ்சம் அவ வந்து என்ன சொல்றா சப்த பிரத்யா அர்த்த பிரத்யா இத்தனை பிரத்ய இருக்கு விஷய பிரத்யா ஞானாத்தியாசா அர்த்தாத்தியாசா இல்லைனா இப்போ சொன்ன அது இன்னொரு டாபிக் ஆகும் அதாவது அது இருக்குங்கிற ஒரு ஞானம் ஒரு அத்தியாசம் அந்த பொருள் ஒரு அத்தியாசம் அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் கடோதரஸ்தித மகாதீப பிரபாபாஸ்வரம் சுராதிகரணா பகிஸ்பந்தேமீதி என்னுடைய அந்த எது பிரகாசப்படுத்துகிறதோ என்னுடைய அந்த உடம்பு மனசு புத்தியையும் எது ஒளிர்விக்கிறதோ அதுதான் என்னால் அறியப்படும் பொருளையும் ஒளிர்விக்கிறது ஒளிர்விக்கின்றவனையும் ஒளிர்விக்கப்படுவதையும் எது ஒளிர்விக்கிறதோ அது ஒளிர்ப்பவனுக்கும் ஒளிர்விக்கப்படுவதற்கும் அப்பாற்பட்டது ஒளிர்விக்கப்படுதல் ஒளி மறந்து சொன்ன இல்லையா ஒளி என்னையும் ஒளிர்விக்கிறது சைதன்யம் என்னையும் பிரகாசப்படுத்துறது எனக்கு இருக்கிற விஷய விஷயத்தையும் பிரகாசப்படுத்துறது ஆக ஒரு அறிபவனையும் ஒளிர்வித்துக்கொண்டு அறியப்படுகின்றவைகளையும் ஒளிர்வித்து கொண்டிருப்பது அறிபவன் அறியப்படும் பொருள் இரண்டுக்கும் இருப்பாக இருப்பது இருப்பாக இருப்பது அறிபவனையும் அறியப்படும் பொருளையும் மாயை கற்பித்திருக்கிறது மாயா மாத்திரம் இதம் துவைத்தம் அத்வைத்தம் பரமார்த்ததா சொல்றதுக்கே நிறைய பொறுமை வேண்டியிருக்கு ஆக இது வந்து இந்த ரஜி சர்பன் நியாயத்தில் சொல்லிட்டோம் அந்த கடமிருத்த ஏதாவது குடம் மண் குடம்ங்கிற நியாயம் தங்கம் நகைங்கிற நியாயம் வெங்காய நியாயம் நான் சும்மா வெங்காய நியாயம்னு வச்சுருக்கேன் புத்தகத்துல எல்லாம் இல்லை நான் புரி புரியறதுக்காக சொல்கிறதுக்காக வெங்காய நியாயம்னு போட்டுட்டு வெங்காய நியாயம் கனவு நியாயம் எத்தனை நியாயம் சொல் நியாயம்னா என்ன எக்ஸாம்பிள் புரிய வைக்கிறதுக்கா இவ்வளவு சொல்கிறோம் இப்போ கடைசியில் இது என்ன சொன்னார் அதனால இப்படி இருக்கப்பா அபூத தரிசனம் இல்லாததை பார்ப்பதலால் இல்லாதது இல்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் கயிற்றில் பா இல்லாத பாம்பை பார்ப்பது போல இல்லாத பாக்கியார்த்தத்தை நீ பார்க்கிறாய் அபூத தரிசனா அதாவது சொன்னார் பிராந்தி தரிசன விஷயத்துவாது நிமித்த அனிமித்தவே இதெல்லாம் வந்து நிமித்தமே இல்லாததை போய் அனிமித்தமானதை போய் நிமித்தம்னு நினைக்கிற பிராந்தி தரிசன விஷய விஷயத்துவா பிரஜப்தி இந்த ஞானத்துக்கு வேறாக இருக்கிறதெல்லாம் பிராந்திங்கிறது அபாவே அபானா இந்த ஞானம் இருக்கே இந்த ஞானம் வந்து விஷயம் இருக்குன்னு நினைக்கிறதே பிராந்திங்கிறது பிராந்தினா என்ன அர்த்தம் மயக்கம் கன்பி தரிசனம் அது இல்லாத நிலை இருக்கு அது இல்லைன்னா அது விளங்குறது இல்லை எல்லாம் பிராந்தி தரிசனம் தூக்கத்தையும் சமாதியையும் உதாரணம் சொல்றார் சங்கராஜர் தூக்கத்திலையும் சமாதியிலையும் பாஹியார்த்தம் இருக்கோ அப்படி கேட்குற சுசுக்தியிலையும் பாஹ்யார்த்தம் இருக்கு ஜாகிரத்தில் பாஹ்யார்த்தம் இருக்கு ஸ்வப்ன பாஹ்யார்த்தத்துக்கும் ஜாகிரத் பாஹ்யார்த்தத்துக்கும் சம்பந்தம் உண்டோ சம்பந்தம் இல்லை சொப்ன பாஹ்யார்த்தத்தில் பாஹ்யார்த்தத்தில் திரஷ்டாவுக்கும் திருஷ்யத்துக்கும் பேதமோ திரஷ்டாவுக்கும் திருஷ்யத்துக்கும் சம்பந்தமோ உண்டோ அங்க எல்லாம் கல்பனத்தில் ஏதாவது சத்தியமா அதுல இல்ல ஜாக என்ன சொல்றது புரியல உங்களுக்கு தமிழேவனால் சொல்றேன் விழிப்பு நிலையில் அறிபவன் சம்ஸ்கிருதத்தில் சொன்னா சௌகரியமா இருக்கு பழி வேண்டு அந்த லாங்குவேஜ் சொல்றது நிலையில் அறிபவனுக்கும் அறியப்படு பொருளுக்கும் உள்ள தொடர்பு வேறாக தோன்றுகிறது கனவிலும் வேறு போலத்தான் இருக்கிறது கனவில் வேறு அல்ல என்பது நனவில் விளங்குகிறது நனவிலும் வேறு அல்ல என்பது நனவிலேயே விளங்கினால் அதுவே ஞானம் என்றும் அந்த விளங்குவது மட்டுமல்ல இந்த அந்த விளக்கத்திலே நிலைத்து நின்றால் அதுவே ஞான நிஷ்டை என்றும் சொல்லப்படும் புரியுறதோ தண்ணி கொடுத்து ரெண்டும் வேற வேறுதான் வேதம் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப இந்த ஆத்ம வதிருத்தம் நாஸ்தி பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பச்சாத் சர்வம் கலு இதயம் ஜகத்து எப்படியோ புரிஞ்சா சரி சொல்றாரு சுசுக்தியிலயும் சமாதியிலையும் பாஹியார்த்தம் இல்லையே பாஹ்யார்த்தம் வந்து பரமார்த்தமாயிருந்தா காலத்திரயத்திலும் இருக்கணுமே மூன்று காலத்திலயும் இருக்கணுமே பாஹ்யார்த்தம் சத்தியம் என்று சொன்னால் மூன்று காலத்திலும் இருக்கணுமே நம்ம சொல்லுவோம் பூனை கண்ணம் மூடினுட்டா உலகம் இருண்டா போயிடும் நீ இல்லை காரியமா நடக்காது அப்படின்னா சொல்றோம் இல்லையா அப்படி வந்து பூனை கண்ண மூடிண்டா இருட்டா போயிடுமாங்குற உதாரணம் சில சமயம் சில காரணத்துல சில பேரை பார்த்து சொல்றோம்னா ஞானத்தை அடைஞ்சுட்டா எனக்கு உலகம் இல்லை நம எனக்கு நிம்மதி நான் கண்ணை மூடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை வேதமே சொல்லி இருக்கு ஆவிரத்து அமிர்திச்சன் படிக்காதே டிவி பார்க்காதே எதையுமே தெரிஞ்சுக்காத இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதையே குறைக்கணும் சொல்லிட்டு இருக்கேன் கூட்டிண்டே குறை குறை குறை உலக விஷயங்களை நீக்கிட்டா என்னன்னா பிரம்மணி ரமத்தே சித்தம் நந்தத்தி நந்தத்தி நந்தத்தேவ இதுக்குதான் பிரம்மாத்ம நிஷ்டன் நம்ம என்ன பண்றோம்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் பாட்டுக்கு இருக்கட்டும் இது பாட்டுக்கு இருக்கட்டும் பாட்டுக்கு இருக்கட்டும் அது பாட்டுக்கு இருக்கட்டும் சம்சாரமாக அப்பப்போ அவஸ்த பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் மேக்சிமம் குறை வால்யூமா குறை அதுக்கப்புறம் டோட்டலா நீக்கு ஆயினால அது வந்து தானே என்னது என்னது எல்லா மடங்குன்னு படிப்பற்று கேள்வியற்று சிந்தை துடிப்பற்றார் கன்றோ சுகம்கான் பராபரமே சொல்லும் பொருளுமற்று சுமா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே இப்படி இருக்கு பாருங்க சொல்லும் பொருளும் அற்று சும்மா அது பண்ணுறார் சொல்லும் பொருளுமற்று சும்மா இருப்பதற்கே சும்மா இருத்தி அப்படி பண்ணிட்டு இருக்கார் கௌடபாதாச்சாரியர் நம்மள சும்மா இருக்கே இல்லையாங்கிறார் கேட்டுட்டே இருக்க இது இருக்கு அது இருக்கு ஒன்னும் திறந்தே வாய மூடுவேன் உனக்கு நல்லதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாச்சியம் அதனாலதான் காருயா துத்ததாராமதம் இதம் அமரின் துர்லதம் அனுபவிச்சா தானே தெரியும் அந்த ஸ்லோகத்தை மாத்திரம் சொன்னா பொறுமா இதை படிக்கிறபோது தான் இந்த கருண்யா ருத்ததாராங்கிறதே புரியும் அதனுடைய பலமே புரிய ஆரம்பிக்கும் அப்போ இதை சொல்லிட்டார் அப்புறம் சமாஹித முக்தானாம் பிராந்தி தரிசன அபாவகா ரெண்டு பேருக்கு சொல்றார் சுசுக்தியில் இருக்கிறவனுக்கு பிராந்தி தரிசனம் இல்லை ஏன் தூங்கின்றுதான் முக்தனுக்கு பிராந்தி தரிசனம் இல்லை ஏன் அவனுக்கு விஷயம் புரிஞ்சு போயிடுது ஞானம் வந்துடுச்சு அதில் அவனுக்கு பிராந்தி தரிசனம் இல்லை அவனுக்கு சம்யக் தரிசனம் இருக்கு அவனுக்கு பிராந்தி தரிசனம் இல்லை அதனால ஆத்ம வதிருக்தா பாஹ்யோர்த்தா ந உபலப் நகி உபலப்யே ஆத்மாவுக்கு வேறாக புறப்பொருள் இல்லவே இல்லை சரிஹி சொப்னம் சரி சொப்னம் சரி நீங்கள் சொல்கிறது நியாயம்தான் அந்த திருஷ்டாந்தத்தில் கிளியராக இருக்குது அப்புறம் சுசுக்தியில் உலகமே இல்லைங்கிறது பாக்கியார்த்தம் இல்லைங்கிறது புரியுது முக்தனுக்கும் இல்லைங்கிறது புரிகிறது ஆனால் அந்த முக்தனுக்கு இல்லைன்னு சொல்கிற போது முக்தன் நம்மளோடு தானே இருக்கான் உலகத்தில் நம்மளும் நம்மளை மாதிரி தானே சாப்பிட்றான் நம்மளை மாதிரி தானே குளிச்சுன்ட்ருக்கான் எல்லா காரியமும் பண்ணின்னு இருக்கான்னு அவன் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறான் அப்படின்னா சங்கராச்சாரிய உதாரணம் சொல்கிறார் பைத்தியமும் உலகத்தில் இருக்குது மூளை உள்ளவனு ஒருத்தர் புத்திசாலியும் ஒருத்தர் இருக்கான் இப்படியே சொல்கிறாரு இந்த மாதிரி இப்போ ஊரில் நிறைய பார்க்குறோம் நம்ம நம்மெல்லாம் என்னன்னு கேட்டுக்கலாம் பைத்தியமும் இருக்குது தெளிவான அறிவு உள்ளவனும் இருக்கான் பைத்தியமும் இருக்குது பைத்தியம் என்னெல்லாமோ பண்ணுறது எதையெல்லாமோ உண்மைன்னு நம்புறது பைத்தியம் அதுக்காக வேண்டி பைத்தியம் சொல்கிறதெல்லாம் மூளை உள்ளவன் கேட்பான ஆகையினால பாஹ்யார்த்தம் இருக்குதுன்னு பைத்தியம் புறப்பொருள் இருக்குன்னு சொல்றதெல்லாம் பைத்தியம்னு புரிஞ்சுண்டு அந்த பைத்தியத்தோட சேராம வைத்தியம் பண்ணிட்டு பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணிண்ட் பைத்தியம் ஒரு காலத்தில் பைத்தியமா இருந்தது அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணப்பட்டது கௌடபாத காரிகை உபதேசிக்கப்பட்டது கௌடபாத காரிகைங்கிற வைத்தியம் பண்ணப்பட்டவுடன் அந்த பைத்தியம் போய்விட்டது ஆகவே பாக்கியார்த்தம் சங்கராச்சாரிய பைத்தியக்காரனுக்குத்தான் வெளியில வஸ்து இருக்கு துவைத்தம் இருக்கு என்னன்னா துவைத்தம் சத்தியங்கிறவன்லாம் பைத்தியம் இன்டரக்டா சொல்லிட்டம் சத்தியம் எல்லாம் பைத்தியம் அதனால அத்வைத்தம் சத்தியம்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் என்னது பித்தம் தெளிந்தவன் பித்தம் தெளிந்தவன் பித்தம் தெளியாதவன் துவைதத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பான் பித்தம் தெளிந்தவன் துவைதம் பொய் என்று உணர்ந்து அத்வைதமே மெய் என்பதை உணர்ந்திருப்பான் அது சொல்ற அவகதம் வஸ்து அனுப்பி ததாபூதம் கம்யத்தை அவன் திடீர்னு ஏதோ ஒரு யானை இருக்குன்னு நினைச்சுட்டு வர அதே பக்கத்தில் வராதுலாம் என்னவோ பண்ணிட்டே இருக்கான் ஒரு பைத்தியம் ரோட்டில் நின்று பண்றதுன்னு வச்சு ஏ பார்த்தியா பெரிய யானை நிற்கிறது இப்படிங்கிறான் அது மோத வருது விடாதேங்கிறான் பிடிங்கிறான் அங்கே ஒன்றுமே இல்லை நம்ம அவனை பார்த்து என்ன பண்ணுறான் பாவம் அப்படிங்கிறோம் ஏன்னா அவங்க வீட்டிலே இப்படி சொல்லியிருப்பான் நிறைய திர வேணாம் அவனை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க எங்கேயோ போகணும் பாட்டு இப்படி தெரிஞ்சுன்னு இருக்கான் ரோட்டில் தெரியறது பைத்தியம் பார்த்துருக்கோம் நாம் நம்ம ஊரில் தான் பார்க்க முடியும் வெளிநாட்டில் இப்படி விட மாட்டாங்க அவங்களெல்லாம் வந்து அதுக்கு ஒரு கேர் எடுத்து கவர்மெண்ட்டே ஒரு கேர் எடுத்து அவங்கள கொண்டு போய் எல்லாம் நம்ம ஊரில் கவர்மெண்ட்டும் பார்க்காது நமக்கும் வராது அப்படி தப்பி தவறி அது விவரம் தெரிஞ்சவங்க சில பேர் கருணை உள்ளவங்க அவங்கள பிடிச்சி கொண்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்டெல்லாம் கொடுத்தவங்க யார் என்னென்னு பார்த்து நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு வேணுமே நம்ம பைத்தியத்தை சரி பண்ணிக்கிறதுக்கே நமக்கு முடியல அப்படி இருக்கிற போது இது இது நம்ம வந்து காப்பைத்தியம் அரக்கா பைத்தியமாக இருப்போம் அது முழு பைத்தியமாக இருக்க அவ்வளோதான் வித்தியாசம் இந்த அரைக்கா பைத்தியம் கா பைத்தியம் வந்து முழு பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ண போனா இதுக்கும் முழு பைத்தியம் வந்தாலும் வந்துடும் ஆகையினால பயந்து போய் பைத்தியம் அது எப்படியோ போயிட்டு யாரோ எவரோ நமக்கு என்ன ஐயோ பாவ் போயிட்டு அது மாதிரி சங்கராச்சாரியர் இந்த இடத்துல சொல்றார் அது மாதிரி அப்படின்னு நினைக்கிற அப்போ என்னன்னா இதுல இன்னொரு நுணுக்கம் இருக்கு இந்த முக்தன் வந்து உலகத்தை அனுபவிக்கிறானா இல்லையா பாக்கியார்த்தம் இருக்கா இல்லையா இருக்கு உலக இருக்க எப்படி யோசிக்கிறோமே அப்படி இருக்கிற போது இருக்கிறது எப்படி இல்லேன்னு சொல்றீங்க இருக்குன்னு நினைக்கிறதே அறியாமையினால் நினைக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோப்பா ஆக உண்மத்தவத்து உண்மத்தவத்து அனுண்மத்த அனுமத்தகான்னு என்ன அர்த்தம் பைத்தியம் இல்லாதவன் பைத்தியம் உடையவன் பைத்தியம் இல்லாதவன் பைத்தியக்காரனால் உணரப்படுவது பைத்தியம் இல்லாதவனால் அப்படி உணரப்படுவதில்லை அப்படின்னர் ஏதேன துவயதரிசனம் சங்கிலேஷோபல்திஷ்ட பிரத்யுக்தா ஆகவே இதாவது இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் நெருப்பு சுடுறதுன்னா அந்த உதாரணம் இருக்கே என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அவங்க பிரக்ஞ்சேகே சனிமித்தம் அந்யதா துவயநாசத்தா அறிவுக்கு விஷயம் இருக்கிறது இல்லை இல்லையென்றால் என்ன ஆகும் அறியப்படுவது என்பதே இருக்காது நம்ம என்ன சொல்லி இருக்கு தோலை சுடுறதா என்ன சொல்றதா நெருப்பு நம்ம யோகியா இருந்து சுடுறது தோலுக்கு தான் சூடே எனக்கு தசையினை தீ சுடினும் பாரதியார் தசையினை தீ சுடினும் தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல்லம் கேட்டேன் நல்ல அப்போ அது மாதிரி சுடுற அது வச்சு அதெல்லாம் நம்ம லௌகிகத்தில் சாதாரணமாக சொல்ற விஷயம் அது என்ன சொல்றாரு சுடுறத வச்சுன்னு எல்லாம் பாஷியார்த்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது சுட சுடப்படுகிற பொருளும் இல்லை சுடுபவனும் இல்லை நான் அதையே தானே விசாரம் பண்ணிருக்கேன் அக்னியினுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்ன அக்னியினுடைய யதார்த்த ஸ்வரூபம் வெங்காயம் மாதிரி கடைசியில் என்ன போகிறது ஒண்ணும் கிடையாது அக்னியின் கடைசியில் என்ன போகிறது ஒண்ணும் இல்லாம போக போறது ஆக இந்த சுட உதாரணத்தை வச்சுக்கிண்டு அனுபவிக்கிறோங்கிறதுக்காக வேண்டி நான் இருக்கேன் வெளியில் இருக்கேன் துவைதத்தை பத்தி பேசுறது பொருத்தமற்றுதுன்னு சொல்லி துவய தரிசனம் சங்க்லே சங்க்லேஷ உபலக்திஷ்ட பிரத்யுக்தா இதுக்கு பதில் சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டார் ஆக புறப்பொருள் இல்லைங்கிறதுக்கு நிரூபணம் சொல்லப்பட்டது இனிமே மேலும் விளக்கம் சொல்லப்படுகிறது யாருக்கு மறந்து போயிடணும் அடிக்கடி சவு ஹீனையானா குரூப்புக்கு ஹீனையானா குரூப்புக்கு ஆன்சர் பண்ணுகிறார் யாருன்னா இவர் யோகாச்சாரர் அவரோட சேர்ந்து நம்மளும் ஆமாமா அப்படின்னு ஆமாமா நீ சொல்றது ரொம்ப கரெக்டு ஆமா நீ சொல்றது ரொம்ப கரெக்டு அப்புறம் வா தனியாக பாத்துக்கிற உன்னை வா நீ சொல்லு ஆமா நீ சொல்றது ரொம்ப கரெக்டு வா ஜால்ரா போட்டு அவங்களோடதே எடுத்து நாம சொல்றோன்னு சொன்னாலும் பரவாயில்லை அவங்க சொல்றதுக்கு நாம சபாஷ் சொல்லு அப்படின்னு சொல்லி நாற்ப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 இந்த ஸ்லோகம் எல்லாம் சிம்பிளா கடினமா அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது இது ரொம்ப சுலபமான விஷயம் ஆனா சொல்ற முறையில பதிய வைக்கிறதுனால அவர் சொல்றது அதனுடைய மகிமை அவ்வளவு இருக்கு என்ன சொல்லுகிறார் சித்தம் அர்த்தம் ந சம்ஸ்பிருஷதி சித்தம்னா இந்த இடத்துல சைத்தன்யம்னு அர்த்தம் சித்தம்னா வழக்கமான சித்தம் வ தவபோத சித்தம் இல்லை சித்தசிய வாசுதேவா அந்த சித்தமெல்லாம் கிடையாது இங்கே சித்தம்னு சொன்னால் சைத்தன்யம் ஏன் வச்சுக்கோ கௌடபாத காரிக்கையில் வர்ற அலாத சாந்தி பிரகரணத்தில் வர்ற சித்த அர்த்தம் யம்யம் சுத்தியுத்தைத்தியம் தான் என்ன சொல்ற அர்த்தம் நம்ஸ்பிருஷதி அர்த்தம் நாக்ச பதார்த்தங்களை இது பாருங்க அஸ்பரிச யோக மறந்துட கூடாது அஸ்பரிஷயோகோவை நாம ஆரம்பிச்சோம் அத்வை சர்வ சத்துவசு அவிவாதோருத்தம் யோகத்துக்கு விளக்கம் இதெல்லாம் நம்ம இதை வந்து ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை நாலு முறை இல்லை படிச்சுட்டே இருந்தா தான் இது மயமா ஆக முடியும் எப்படி இப்போ கீதை நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அது மாதிரி இதுக்கும் நாம் உழைக்கணும் இதுக்கு உழைக்கணும்னு சொன்னால் நம்ம யாராவது கவனிச்சுக்கணும் போயிட்டு போகணும் அந்த அவஸ்தையில இப்போ பேசக்கூடாது அர்த்தம் அப்புறம் வந்து ஸ்பிருஷதி அது அது ஸ்பிருஷதி ஆயிடும் அது அதில் சித்தம் அர்த்தசதி வந்து விஷயத்தை ஸ்பரிசிப்பதே இல்லை ந கதாபி அசங்க சித்தம் அசங்க ஸ்வரூபம் ஒரு நாளும் பொருளை பற்றுவதில்லை இதை சொல்லணும் தூய உணர்வு பொருள்களை பெயர் வடிவங்களுடைய பொருள்களை உணர்ச்சிகளை உள்ளத்தின் உணர்ச்சிகளையோ உடலையோ உலகப் பொருள்களையோ எதையும் ஒருபொழுதும் பற்றுவதே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நான் அப்படி சொல்லிக்கணும் நான் உணர்ச்சிகளை பற்றுவதில்லை நான் உடலை பற்றுவதில்லை நான் உலகை பற்றுவதில்லை நான் உறவை பற்றுவதில்லை உண்மையில் நான் எப்பொழுதும் பற்றில்லாதவனாகத்தான் இருக்கிறேன் எப்பொழுதும் பற்றுடையவனாகவே இல்லை ஏனென்றால் பற்றுக்கான பொருளே இல்லை பற்றுக்கான பொருளே இல்லை பற்றுக்கான பொருள் ஒரு தோற்றம் என்பதுதான் உண்மை உணர்ச்சிகள் ஒரு மாயத்தோற்றம் உடல் ஒரு மாயத்தோற்றம் உறவுகள் மாயத்தோற்றம் உலக பொருள்கள் மாயத்தோற்றம் திரும்ப திரும்ப சொல்லணும் மாயத்தோற்றம் இன்னும் சொன்னா என்னன்னா சொல்றேன் தங்கம் தங்கம் உண்மையான வளையலையும் ஸ்பரிசிப்பதில்லை இன்னொன்னு இருக்கு ஸ்பரிசிப்பதில்லை சைதன்யம் இல்ல சைதன்யம் உண்மை பொருளையும் ஸ்பரிசிப்பதில்லை சைதன்யம் பொய்பொருளையும் ஸ்பரிசிப்பதில்லை அப்படி சொல்லியிருக்கார் ஆழம் சைதன்யம் உண்மை பொருளையும் ஸ்பரிசிப்பதில்லை சைதன்யம் பொய்பொருளையும் ஸ்பரிசிப்பதில்லை நம்ம வழக்கத்தில் பார்க்குறோம் இது உண்மை இது பொய் அப்படிங்குறோம் நம்மளே பார்க்குறோம் சில இதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் இல்யூஷனரி அப்படின்லாம் சொல்கிறோம் அப்புறம் இதெல்லாம் இல்யூஷனரின்னா சொல்லுவோம் இந்த புஸ்தக இதெல்லாம் சில இதெல்லாம் போடுறாங்க இதெல்லாம் சில மார்க் எல்லாம் போடுறாங்க நம்பர்லாம் போடுறாங்க அதெல்லாம் ஒரு இல்யூஷன் கணக்குலே இருக்குது இதெல்லாம் பார்க்குறோம் அப்படி ஒரு தோற்றம் அப்போ உண்மை பொருளையும் பற்றுவதில்லை பொய்பொருளையும் பற்றுவதில்லை இதை பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் பாவம் உண்மை பொருளையும் பற்றுவதில் அர்த்தம் தங்கம் உண்மையான வளையலையும் பற்றுவதில்லை பொய்யான வளையலையும் பற்றுவதில்லை புரியுறதோ தங்கம் உண்மையான வளையலையும் பற்றுவதில்லை தங்கம் பொய்யான வளையலையும் பற்றுவதில்லை தங்கம் உண்மையான வளையலோடும் சம்பந்தம் உடையதாக இல்லை தங்கம் பொய்யான வளையலோடும் சம்பந்தம் உடையதாக இல்லை வளையலே இல்லை அப்படி இருக்கும் பொழுது வளையலோடு சம்பந்தம் இங்கே வளையல் இருக்கா சந்தேகம் வளையல் என்பது சொல்லா பொருளா சொல் பொருளற்ற சொல் ஆனால் பயன்படுத்தும் சொல் பயன்படுத்தும் பொருளற்ற சொல் இப்ப வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தும் பொருளற்ற சொற்களை பயன்படுத்துகிறோமா பயனுடைய பயனுடைய பொருளுடைய சொற்களை பயன்படுத்துகிறோமா நம்ம வாழ்க்கையில் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்போதே முக்காலே அரைக்காலே விஜயம் அதுவே கிடையாது தப்பு வேதாந்தம் படித்தாத்தான் அதையாவது கொஞ்சம் ஒத்துப்போம் இல்லைன்னா நம்ம பேசுறதெல்லாம் பயனற்ற பொருளற்ற சொற்களைத்தான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கும் அதனால தான் குறைங்கிறது கேவலம் கர்ம சாரீரம் கேவலம் கர்ம எல்லாத்தையும் விட்டு குறைச்சிக்கோ அப்படின்னா பொது பொய்யான உண்மை வளையல பொய் வளையல உண்மையாவது பொய்யாவது ஒண்ணும் கிடையாது பாஹ்யார்த்தத்தையும் பாஹியார்த்தம் ஒன்று இருக்கிற மாதிரியும் பாஹ்யார்த்தத்தை ஸ்பர்சிக்காத மாதிரியும் பேசுற மாதிரி இருக்கு ஆனா பாஹ்யார்த்தமே இல்லை அப்புறம் என்னன்னா ஸ்வப்ன பதார்த்தங்கள் அது ஆபாசம் அர்த்தாபாசம்னு பேர் இதுவும் அர்த்தாபாசம் அதுக்காக தான் சொல்ல வரலாறு அர்த்தம் ந சம்ஸ்பிருஷதி அப்படின்னு சொன்னா அர்த்தாபாசம் ந சம்ஸ்பிருஷதி அப்படின்னா என்ன அர்த்தம் அர்த்தம்னு ஒ அர்த்த அர்த்தாபாசம்னா என்ன அர்த்தம் அன்றியல் அன்றியல் திங்ஸ் பொய்யானதுன்னு அர்த்தம் அவ பொய்யானதுன்னா உண்மையானதுன்னு ஒன்னு இருக்கா என்ன அப்படின்னா உண்மையானதுன்னு ஒண்ணும் இல்லை பொய்யானதுன்னு ஒண்ணும் இல்லை உண்மை பொய் இரண்டையும் கடந்த பேருண்மை அப்படி நம்ம பாஷையில் சொல்லணும் பேருண்மை அப்படின்னு சொல்லணும் இப்போ வாழ்க்கையில் பேசுகிற சத்தியம் வேற வாழ்க்கையில் பேசுகிற பொய் வேற பிரம்மன் சத்தியம்ங்கிறது வேற அர்த்தம் தானே அது நம்ம சொல்றோம் அனந்தம் சத்தியம் அது வந்து சத்திய சத்தியம் சத்தியசிய சத்தியம் இந்த சத்திய வியாவகாரிக சத்தியசிய சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் பாரமார்த்திக சத்திய திருஷ்டியில் வியாபாரிக சத்தியம் சத்தியமா மிச்சையா மிச்சயம் அந்த அர்த்தத்தில் சொல்ற ஆக இல்லவே இல்லாத பொருள் எப்படியோ எடுத்துப்போம் இது ஒரு நாளும் எதோடையும் சம்பந்தப்படுறது இல்லைங்கிற சைதன்யம் அர்த்தம் ந சம்ஸ்பிருஷதிருக்தார்த்த விஷயக்கம் நபதி அர்த்தம் ஒரு ஒரு டிப்பணிக்காரர் வித்யானந்தகிரி சுவாமிகள் அவர் சொல்றார் விஷ்ணு தேவானந்தகிரியா வித்யானந்தகிரியா மருந்து முக்கிய விஷ்ணு தேவானந்தி மகராஜ் கைலாசாத்துடைய ஒரு மகா மண்டல இருந்தவர் நினைக்கிறார் அவர் எழுதினதுக்கு பொருள் என்ன தனக்கு வேறாக பார்க்க அனு அனுபவிக்கப்படுகிற ஒரு விஷயமாக ஆவதில்லைங்கிற சைதன்யம் ஒருபொழுதும் பொருளாக மாறி பொருளோடு பொருளோடு தொடர்பு கொள்வது இல்லை பொருளும் இல்லை பொருளாக மாறுவதும் இல்லை பொருளோடு தொடர்பு கொள்வதும் இல்லை பொருளாக மாறுவதும் இல்லை பொருளோடு தொடர்பு கொள்வதும் இல்லை அர்த்தம் நம்ஸ்பிருஷதி ந அர்த்தாபாசம் தசை வச்ச அதே போர்த்தாபாசம் ந சம்ஸ்பிருஷதி அர்த்தாபாசத்தையும் ஸ்பரிசிப்பது கிடையாது துவைத்தம் கிடையாதுங்கிறதுக்கு இவ்வளோ சொல்கிறார் இப்போ சைதன்யத்துக்கு வேறாக ஒன்றும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சைதன்யத்துக்கு வேறாக எதுவுமே இல்லாததுனால அர்த்த ஆபாசம் சொன்னால் எந்த கோணத்தில் பார்த்தாலும் சொப்ரப்பிரபஞ்சமாகவோ ஜாக்ரத் பிரபஞ்சமாகவோ இது ஆகியிருக்கிறதுங்கிற அந்த அபிப்பிராயத்தையும் கூட நம்ம விட்டு விலகணும் நம்ம ஒரு ஒரு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் இறைவனிடத்திலிருந்து உலகம் வந்ததும் ஒரு கருத்து இது நிமித்த காரணம் இறைவனே உலகமாக ஆயிட்டார்னு சொல்லுவோம் அது இன்னொரு கருத்து அப்பவும் துவைதம் போச்சா என்ன போகலை பேதம் போகிறதா என்ன இறைவன்தான் இருக்கார் உலகமே இல்லை இது உலகம் வந்திருக்கிறது கைலாசத்தில் ரெடியா இருக்க என்ன சொன்ன அப்புறம் அடுத்தது என்னன்னா இல்லை இறைவனே உலகமாக மாறிட்டார் பரிணாமவாதம் இறைவனே உலகமாக மாறிட்டார் இப்போ நம்ம ஒரு கட்டடத்தை நாம் கட்டுறோம் கட்டட இப்போ ஒரு ஆசிரமத்தை கட்டி அந்த ஆசிரமத்துக்குள்ள எல்லாரும் இருக்க வைக்கிற மாதிரி கடவுள் வந்து உலகத்தை கட்டி அந்த உலகத்துக்குள்ள மக்களை எல்லாம் வச்சு பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை சொல்றாங்க பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை புரியாமலே இருப்பான் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் ஒரு பாட்டு சொல்கிறான் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை படைத்து அந்த பூஜை அந்த அதை புரியாமலேயே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் இறைவன் இறைவன் தான் வந்து உலகத்தையே உலகமாகவே ஆயிட்டார்பான் பானாகி மண்ணாகி பாட்டு இருக்கவே இருக்குது பொன்னார்மேனியன் பாட்டு ஒன்று தனியாக இருக்குது வானார் வானாகி மண்ணாகி ஒரு பாட்டு இருக்கு அப்புறம் என்னன்னா ஜோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே அப்படின்னா என்ன எண் உதற்கு எட்டா எழிதார் சொல்லி கடைசியில என்னன்னா தேசனே இன்னும் இருக்கு சிலதெல்லாம் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கண்டும் கண்டில மாயமே இப்படி சொல்லி கடைசியில் அத்வைதத்து தான் கண்கள் இரண்டும் அவன்கழல் கண்டு கழிப்பன ஆகாதே ஒண்ணும் கிடையாது தூக்கி போட எல்லாத்தையும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டித்தம் ந சம்ஸ்பிருஷத்தியர்த்தம் நார்த்தாபாசம் ததைவச்ச ஏன்னா அர்த்தக்கு அபாச இதை நான் நாளைக்கு விளக்கி சொல்றேன் ஏனென்றால் இல்லவே இல்லையே பொருளே இல்லை சித்தம் அர்த்தத்தை ஸ்பரிசிக்காது ஏன் அர்த்தமே இல்லாத பால் எப்படி சொல்றது சித்தம் அர்த்தத்தை ஸ்பரிசிக்காது ஏன்னா அர்த்தம் இல்லை இல்ல வித்யா ஸ்பரிசத்தை சொல்லிப்போமான்னு சத்திய ஸ்பரிசாவது கிடையாது இருந்தால் தானே ஸ்பரிசிக்கிறதுக்கு கிடையாது ஆக ஆபாசத்தை ஸ்பரிசிக்காது ஆக ஆபாசம் அர்த்தமும் இல்லை அர்த்த ஆபாசமும் இல்லை எனவே ஸ்பர்சமும் இல்லை எனவே துவைத்தமும் இல்லை அத்தமேவியம் மேலும் நாளை சிந்திப்பதற்கு கௌடபாதாச்சாரியர் நமக்கு நல்ல புத்தியை நிறைய கொடுக்கட்டும் தசுசம் வேதம் தன்னியரோ குருராத் மூர்த்திணே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 அருள் வா்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷா ஹரி ஓம் ஆதிகுநாஸ் ஜகன்மாஸ்வரி தேவிக்கி சத்நாசி